यजन्ते ये दंभेना ஆமசாவினம்தைஸம்ப ஆத்ம சம்பாவித்தாகா தங்களை தாங்களே ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறது ஸ்தப்தாக வணங்காமடி யாருக்கும் வந்து வணங்கிறது கிடையாது பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை காட்டுறது கிடையாது அப்படி காட்டினாலும் ஏதோ தலை விதியேன்னு காட்டுறது எல்லாம் சொல்லிவிட்டாங்க இல்லை நமஸ்காரம் பண்ணலன்னா தப்பாக நினைக்க போகிறான் விழுந்து தொலைப்போம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறது கூட கூண்டு போயிருப்பான் நமஸ்காரம் பண்ணுவான் ரெண்டும்ங்கிட்டான் இருக்கும் எம்ப்ராசிங்காக இருக்கும் பண்ணுறதுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருக்காது அப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டேன் இனிமே இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போனேன் பார்க்குறேன் அப்படிம்மா சொல்லுவான மாட்டோம் அப்படிலாம் நமஸ்காரம் பண்ண மாட்டான் ஸ்தப்தாக திரும்பவும் சொல்கிற தனமான மத அன்விதாக எல்லாம் ரிப்பீட்டேஷன் பணத்தினாலேயும் பெருமையினாலேயும் கர்வத்தினாலையும் உடையவன் எதா பூஜை பெருசா எதாவது பண்ணினான்னு வச்சோங்களேன் பேருக்காக புகழுக்காக பண்ணுவானான் நாம யஜ்ஞைஸ்தே பெருஷா ஊரில் சொல்லுவாங்க நம்ம அவனுக்கு எல்லாம் அதுக்குமே பேர் வேணுமே ஓட்டு வாங்கணுன்னா கோயிலுக்கு போய் வீதி வச்சுக்கணும் ஏன்னா அதெல்லாம் இல்லை இப்படியோ பதவியை அடையணும் அவ்வளோதான் நாம யஜைஸ்தே யஜந்தே நாம யஜைஹி யஜந்தே அவர்கள் பேருக்கு இது மாதிரி பெரிய காரியங்களை எல்லாம் செய்வார்கள் அது மாத்திரமில்லை தம்பேன தம்பேனன்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்துட்டோம் அதாவது எல்லோரும் நான் பெருசாக பண்ணினேன் அன்னதானம் பண்ணார் பாருப்பா இன்னும் அன்னதானங்கிற ஒரு லட்சம் பேர் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டாங்க சொல்லி பத்து பேர் சொல்லணும் ஆக தம்பேன அவிதி பூர்வக்கம் மரியாதை இல்லாமல் பண்ணுவான் சாஸ்திரத்தில் அவதி பூர்வக்கம் யஜ்ஞேகின்னு சொன்னால் அந்த அவர் சொல்கிறார் ப்ரீஸ்ட் வந்து சொல்கிறார் இது பண்ணால் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுது பாருங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது என்ன இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னால் கூட அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவோம் இப்போ அப்படி தான் ஆகிடுது கல்யாணத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி இன்னும் என்ன ஆக போகிறதோ தெரியாது நாலு நாள் கல்யாணம் அஞ்சு நாள் கல்யாணம்லாம் இப்போ சாவல்லாம் அஞ்சு நாளைக்கு வச்சுக்கிறான் கல்யாணத்தை சுருக்கிவிட்டான் ஏன்னா செத்து போனால் அந்த பாடியில் வச்சுட்டு அமெரிக்காவிலேருந்து வரணும் அங்கேருந்து வரணும் நாளெலாம் இந்தியெலாம் செத்தால் உடனே சாவை ரொம்ப கொண்டாடக்கூடாதும்பாங்க கல்யாணத்தை நல்லா கொண்டாடுன்னா இப்போ கல்யாணத்தை சுருக்கி என்ன சாவை கொண்டாடுறோம் கலிகால மகிமா ஆஹா அதனால் அவிதிபூர்வகம் யஜந்தே அதில் எல்லாம் நிறைய லோபங்கள் அதான் புக புண்ணியத்துக்காக பண்ணுறது கிடையாது என்ன புண்ணியத்துக்காக பண்ணுறது கிடையாது ஏதோ பண்ணணுமேனு பண்ணுறது இதெல்லாம் பண்ணினால் புண்ணியம் அப்படின்னு நினச்சி யாரும் கர்மா பண்ணுறது இல்லை என்னமோங்க எங்கள் ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாம் ஒரு இக்னரண்ட் பீப்புள் தே டோன்ட் நோ அபவுட் லைஃப் இங்கிலீஷில் பேசணும் அதெல்லாம் வந்து அதுக்கு என்னமோ பேர் உண்டு அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து பழமைவாதிகள் ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படிங்கிறது அடிப்படைவாதிகளா அதுக்கு என்னமோ பேர் பழமைவாதிகள் ஃபண்டமெண்டலிஸ்ட் இப்போ ஃபண்டமெண்டலிஸ்ட் இவங்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் லைஃப்னால் என்னென்னு தெரியாது அவங்கெல்லாம் அந்த காலத்துலலாம் என்ன இருந்தது இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாததுனால தெரில இவங்கெலாம் சும்மா அப்படியே பேசின்னு இருக்காங்க நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணணும் அப்படின்னு விடுவோம் அதான் கல்யாணம் பண்ணுறதோ எது பண்ணாலும் சரி நம்ம நம்முடைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ரிச்சுவல்ஸுக்கெல்லாம் இவங்க வேல்யூஸ் கொடுக்க மாட்டாங்க நம்பிக்கை கிடையாது ஏன்னா அவன் தேகாத்ம புத்தி தேகாத்ம புத்தியும் மெட்டீரியலிசமும் அவங்க உலகமே வேறே அதனால சரி இது நம்ம கஷ்டம் நம்ம கம்யூனிட்டி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணி தொலைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம்லாம் இது பண்ணிங்க சாஸ்திரத்தில் நிறைய இருக்குது அதெல்லாம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு ஏற்கனவே ஏகப்பட்டதை காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி பண்ணி சுருக்கி சுருக்கி சுருக்கி சுருக்கி சுருக்கி ஏதோ ஒரு லெவலில் நிற்கிறது நான் பார்த்த கல்யாணமே வேறு இப்போ பார்த்துட்டு இருக்கிறத இப்போ கேள்விப்படுறதெல்லாம் ரொம்ப வேறையாக வித்தியாசமாக இருக்குது நான் அதை பற்றியெல்லாம் வரணேன் பண்ணலை எல்லாம் புண்ணியத்தில் ஸ்ரத்தை இருக்காது அதாவது ஜீவாத்ம புத்திலேயோ நெக்ஸ்ட்டு பர்த்லேயோ உங்களுக்கு ஸ்ரத்தை இல்லாமல் ரிச்சுவல்லாம் பண்ணேன் ரிச்சுவலே அதை பேஸ் பண்ணியிருக்கு அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி தான் ரிச்சுவல் இருக்குது இல்லாட்டி என்னத்துக்கு இந்த ரிச்சுவல் எல்லாம் லிவிங் டுகெதர் இருந்துட்டு போங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே ஏன்னா அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த பொண்ணு மகாலட்சுமிக்கு சமானம் அந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் மகாவிஷ்ணுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டிடியூடோடு தான் நம்ம விவாகங்கள்லாம் இருக்குது தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் இவங்களுக்கு புரியாது ஆனால் அதே சமயம் என்ன பண்ணுறது ப காலங்காலமாக இப்படி வந்துவிட்டோம் எவ்வளவோ குறைச்சாச்சு மாற்றியாச்சு இதிலருந்து ரிலீவ் ஆகணும் வி டோன்ட் பிலீவ் தீஸ் திங்ஸ் திஸ் எல்லாம் ஹைப்போத்திசிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்லெஸ் இதெல்லாம் என்ன இருக்குது வாட் இஸ் இன் திஸ் ரிச்சுவல்ஸ் அவன் வெளிநாட்டுக்காரன் வந்து இங்கே வந்து பண்ணிக்கிறான் பன்ட் ஓ ஐ சி வெரி நைஸ் குட் ஆட்டிடியூட் ஒண்ட்ருஃபுல் மார்வலஸ் அப்படிங்கிறான் அவன் இங்கே வந்து தீட்சிதர் பேரன் வந்து தலையெழுத்து எங்கள் காற்றுல ஒரு பாட்டி உட்காந்து கழுத்த இருக்கிறா அப்படிங்கிறான் சொல்லுறேன் ஏன்னா அவன் உலகமே வேறு இவனுக்கு இருக்கிற புத்திக்கு காரணமே இவங்க தாத்தா அது அவனுக்கு தெரியாது அந்த டிஎன்ஏ ஒர்க் பண்ணின்ட்டுருக்கு அதனால தான் இவனுக்கு இவ்வளோ புத்திலாம் வேலை செய்கிறது அது தெரியல இங்கே போய் ஆராய்ச்சி பண்ணினா என் டிஎன்ஏக்கு தாத்தா காரணம் தாத்தா லைஃப் எப்படி இருந்தது அதை பார்க்க மாட்டான் அது என்ன ஆகும்னா இதெல்லாம் குறைஞ்சிகிட்டே போகும்